நட்டினே நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினமரத்துடையில் நம்ம பார்க்க போற பகுதி உணவே மருந்து அதுல என்னன்னா தயிர் தயிரில் வரும் சில சத்துக்கள் இருக்கும் அதனால நம்ம முதல்ல பார்க்கலாம் தயிர்ல வந்து விட்டமின் பி சிக்ஸ் கால்சியம் புரிதன் சத்து புரோட்டீன்ஸ் இது எல்லாமே இருக்கும் அதுல லெக்டோபேசில் என்ற ஒரு சக்தி இருக்கும் அது என்னன்னா அஜீர்ண கோளாறு வயிற்று கோளாறுகள் எதுவா இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய சத்து புரோட்டீன்ஸ்ல வந்து பாலோட தயிர அதிகமாக ஜீரணசக்தி உள்ள புரோட்டீன்ஸ் இருக்கும் தயிரில உள்ள மருத்துவ பலன்கள் என்னசரிக்கும் எதுவும் இருக்காது இதய உணவு பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணித்தரும் இந்த தயிர் மஞ்ச காமாலே உள்ளவங்களுக்கு இது ஒரு கை கண்டம் மருந்து எப்படி சாப்பிட்டுக்கலாம் மஞ்ச உள்ளவங்க இந்த தயிர் வந்து எடுத்துட்டு அதுல கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்டா தினசரி சாப்பிட்டா சரியாயிடும் ஒரு வந்து மோஷன் போகும்போது அந்த இடத்துல எரிச்சலா இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க கொஞ்சம் எலுமிச்சப்பா சரியாகும் இல்லீங்களா அந்த மாதிரி உள்ளதுக்கு தயிரோ அல்லது மொரோ ஒரு கை கண்ட மருந்து எப்படின்னா ஒரு வெள்ளை துணி காட்டன் துணி எடுத்துக்கிட்டு எந்த இடத்துல புண்ணு இருக்குமோ அந்த இடத்துல வந்து இந்த தயிர நெனச்சி அது வந்து ராத்திரி தூங்கும்போது கட்டு போட்டு கண்டிப்பா இந்த சரியும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் எடுத்துக்கிட்டா ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது தயிர் வந்து எல்லா வகையிலும் எல்லாருக்கும் ஒரு கை கண்ட மருந்து ருசியும் தரும் ஆனா ஒரு சில காலத்துல மாத்திரம் தயிர் சாப்பிட்டா போதும் மற்ற நேரத்துல நமக்கு தேவை இல்லன்னு சொல்லிட்டு மருத்துவ இருக்கோட்டு நம்ம நேர்கள் எல்லாம் தெரிஞ்சிக்கணும் என்ற எண்ணத்தோடு இன்னைக்கு நற்றினி தினமர துளில சொல்லிருக்கேன் இந்த விஷயம் உங்களுக்கு புடிச்சிருக்கா சொல்லுங்க மீண்டும் இன்னொரு விஷயம் இன்னொரு துளியோட உங்களை பார்க்கும் நன்றியுடன் ஜோதி வெங்கடேஷன்